ஒரு சொற்பொழிவில் இவ்வுலகம் வேண்டுமா என தேர்ந்தெடுக்க ஒரு அடியாருக்கு சுதந்திரம் அளித்தான் அந்த அடியார் அல்லாஹுவிடம் உள்ளதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இதை கேட்ட அபு பக்கர் அவர்கள் ஆழலானார்கள் இந்த முதியவர் ஏன் அழுகிறார் தன்னிடம் உள்ளது வேண்டுமா இவ்வுலகம் வேண்டுமா என்று ஒரு அடியாருக்கு சுதந்திரம் அளித்த போது அந்த அடியார் இறைவனிடம் உள்ளதை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதற்காக அட வேண்டுமா என்ன என்று நான் மனதிற்குள் கூறிக்கொண்டேன் அந்த அடியார் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள்தான் தமது மரணத்தையே இவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்பதை பிறகு நான் அறிந்து கொண்டேன் அபுபக்கர் அலி அல்லாஹம் அவர்கள் எங்களை விட அறிவில் சிறந்தவராக இருந்தார்கள் நபிசல்லு அலிவசம் அவர்கள் கூறினார்கள் அபூ பக்ரே அழ வேண்டாம் நட்பின் மூலமும் மனிதர்களிலேயே எனக்கு பேருதவியாக இருந்தவர் அபுபக்கர்தான் என் உண்மத்தில் யாரையும் நான் ஏற்றுக்கொள்வதென்றால் அபூ பக்கரையை ஏற்றிருப்பேன் என்றாலும் இஸ்லாம் என்ற அடிப்படையிலான சகோதரத்துவமும் நேசமும் தான் இஸ்லாத்தில் உண்டு பள்ளியில் உள்ள அபுபக்கரின் வாசல் தவிர ஏனைய வாசல்கள் அடைக்கப்பட வேண்டும்